அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தை அவரது குழந்தைகள் ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராக ஆகும் அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக மாட்டார் இதை அனஸ் ரதியில்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்